நடுவர் அவர்களே தோற்க போகிறோம் என்று தெரிந்தும் இந்த ஆறு பேர் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செஞ்சு இந்த ஆறு பேரையும் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் இனிமேல் நல்லா பேசணுன்ற டாஸ்கை கொடுத்து ஒரு மாதம் இவங்க லக்ஸரி பட்ஜெட்டை கட் பண்ணி இந்த ஆறு பேரையும் எலிமினேஷன் பண்ணுறதுக்கு நாமினேஷன் பண்ணுங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க ஏன்னா நாங்கள் அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டோம் நடுவர் எந்த காலத்தில் ராமாயணத்தை எல்லாருமே தர்மம் வெல்லும் அணியும் பேசுது என்ன பிரச்சனை தர்மம் வெல்லும் தான் பேசுறோம் இங்கும் மூணு அணிதான் இருக்கு உள்ள உறுதி தான் வலிமையான அணின்றதை உணர்ந்து மீதி இரண்டு அணியும் ஒன்னா சேர்ந்த நல்லது நமக்கு நடுவரை பாருங்க காபியோட அப்புறம் அவரு இஷ்டத்துக்கு எந்த அணி பிடிக்குதோ அதை ஜெயிச்சு வச்சிருவார் இல்ல உங்களை பிடிக்கும் நீங்க நடுவர் நல்ல ஒரு தலைப்பு ஒண்ணும் இது குடும்பம் இல்ல எதுங்க அவசியம் சாதாரண உடல் வலிமையா வன் போடுமன் உள்ள போட்டுவோம் அறிவு திறனா அது இருந்தா கல்யாணம் பண்ணிப்போமா இப்போ நடுவர் அறிஞர் பண்ணிக்கிறேன் இல்ல நான் சொல்றது கரெக்ட் தானே என்ன தப்பான தகவலை சொல்லிட்டே கூடாது அதுக்குதான் அப்போ குடும்பம் என்கிற அறத்துக்கு எது உள்ள உறுதி கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல ஒரு தெளிவு வரும் பாருங்க இனிமேல் நமக்கு இதுதான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த உள்ள உறுதி இல்லறம் என்கிற அறத்திற்கு ஆணிகர் இப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளட் டொனேஷன் குரூப் ஒண்ணு வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி யாருக்காவது பிளட் டொனேஷன் தேவைப்பட்டது நான் எங்களுக்குள்ள ஆல் பண்ணி அனுப்புவோம் நான் வச்சிருக்கேன் மண்ட உடைஞ்சிதி ப்ளீடிங் அதிகமா இருக்கு தங்கப்பால குரூப் அவன் அங்க போய் சண்டை போட்டுருக்கான் அதுக்கு அதுக்கு ஆகிய பிளடிக ஒண்ணு போட்டு அரண்மனை வைத்தியனை கூப்பிட்டு ஒரு நாப்பத்தஞ்சு நாள் யாருக்கும் தெரியாம வைத்தியம் பண்ணு கதையை முடி நான் ஒரு வருஷம் கழிச்சு மணிமண்டபம் கட்டிக்கிறேன் சொல்லிருக்கணும்ல சொல்லல சரி எல்லா பழியும் கைக ஒரு ரோட்டரி கிளப் டிஸ்ட்ரிக்ட் கான்பரன்ஸ் கோர்ட்டு போட்டு போயிட்டேன் உட்கார்ந்த நீங்க சென்னை அமர்த்தா வேலை செய்யறீங்களா அறிவினால மருந்து மலை வந்தாரு மருந்து மலை ஏதோ அனுமதி மருந்து விற்கிற ஒரு மாதிரி நீங்க அதுக்கு அடுத்து வேற மலைப்பாம்பு என்னென்ன வியாபாரம் ஏதோ பண்றீங்களா சிரிச்சா மாதிரி நிக்கிறவன் நடிப்பது யார் யாருக்கும் அவார்டு தர நமக்கு தர போருங்க ஒன்னும் கிடையாது புது புடவை கட்டினுடைய கூட இல்ல அது வேற விஷயம் அந்த காலத்துல ஆட்சியாளனுக்கு அமைச்சர்கள் அறிவுரை சொல்லிருக்கான் இன்னொன்னு அறிவுரை சொல்ற அளவுக்கு அமைச்சர் அறிவாளியா இருந்திருக்க வேற வழி கிடையாது நல்லா இருக்கு சீனி கொஞ்சம் நீ போட்ட சீனிக்கிறோம் வேற வழி கிடையாது குடும்பத்தில் பிரச்சனைக்காவது ஒரு நாள் டிவிஃபுல்லா இருக்கும் எப்பவும் கார்டூன்டா எப்பவும் இதை பார்க்கறேன்னு பண்றான் சொந்த காலம் நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா இல்லைம்மா நான் சும்மா இருக்கக்கூடாதா ராம இருக்கிற இடத்துல தானே ராமம் இருக்கிற இடம் தானே சீதுக்கு அயோத்தின்னு அவஹா எப்போவுமே சிரிப்புங்க நீங்கள் ராம இருக்க அயோத்தியில் இடம் இல்லையா நீங்கள் என்ன இவ்வளோ பேசுறீங்கண்ணா சார் எனக்கு எனக்கு ஜார்க்கண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுங்க ஜார்க்கண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு வீட்டுக்கு வந்தேன் எனக்கு ஜார்க்கண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு பரவாயில்ல பரவாயில்லண்ணா உங்களுக்கு சம்பளம் வந்தானே எனக்கு போட்டுருங்கண்ணா இல்லைம்மா ஜார்க்கண்ட நீங்கள் பார்க்காத இடங்க அவளுக்கு என்னென்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணது பிடிக்கலன்னு நான் வேலையை விட்டுற போகிறேன்னு என்ன மோட்டிவேட் பண்ணுறான் நீ பார்க்காத இடம் ஜார்க்கண்ட் நல்ல இடம் நல்லா இருக்குது அப்படின்னா நான் சொன்னேன் ஹிந்தி தெரியாதம்மா என்ன இப்போ இன்னங்க கஷ்டம் ஹிந்தி தெரிலனா அவோ உடுப்பி ஹோட்டல் போய் பாருங்க பீகார் அஸ்ஸாம்லேருந்து எவ்வளோ பையன் சர்வராக வேலை செய்கிறானுங்கண்ணா யார் கூட நம்மளை கனெக்ட் பண்ணுறா பாருங்க நமக்கு ஒண்ணு தெரியல அதே போர்த்திகோ அதே வாசப்படி அதே ஒய்ஃபு அதே சோபா தெரியலமான அங்க பாருங்க ரசனையே இல்லீங்கன்றான் நமக்கு போக முடியாது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக்கான அர்த்தம் புரியவே இல்லை ஒன்னு யாராவது பாடனா கத்துறாங்க கழுத கத்துறாங்க எல்லாத்திலுமே ஒரு சாப்பாடு போட்டுட்டு குழம்பு ஊத்திட்டு கண்டுபிடின்றான் அது வெள்ளையா இருந்தது மூணு குழம்பான தோத்துட்டீங்க இது குருமா அப்படின்ற ஒரு சின்ன உதாரணம் ஒரு போலீஸ்காரங்க டீ கடை வாசலில் சைக்கிளை வச்சுட்டு டீ குடிச்சு வந்தான் வந்து பார்க்குறான் அவன் சைக்கிள் இவனோ தூயின்னு போயிட்டான் டென்ஷன் ஆயிட்டான் ஒரு போலீஸ்காரன் சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டான்னு டீ கடைக்காரனை கேட்டான் என் சைக்கிள் இங்கே விட்டுருந்தேன்னு பார்த்தியாண்ணான் அவன் விடுசார் வேற எடுத்துக்கலாம் அப்படின்னா வேற வாங்கிக்கலான்ல வேற எடுத்துக்கலான்னு சைக்கிள் போனது கூட போலீஸ்காரனுக்கு கஷ்டம் இல்ல சார் அந்த சைக்கிள் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் பழ வண்டிகாரி பத்து மாம்பழம் தான் போலீஸ்காரன் சைக்கிளே நீ திருடுவேன் தெரியாம திருடிட்டா சைட்ல பெரிய பாக்ஸ் இருக்கே தெரியா உனக்கு போலீஸ்கார வண்டி நே ஒருத்தி ஒரே படிக்கட்டு தான் இருக்கீங்க வீடு என்ன படிக்கட்டு ரெண்டு இருக்கணும் லாபம் நஷ்டம் லாபம் நீங்க இவ்வளவு நாளா நஷ்டத்துலதான் கால வச்சிருக்கீங்க அவன் சொன்னதுல இருந்து மனசுல ஏறிச்சு தெரியலன்னா பரவாயில்ல தெரிஞ்சதுனால மனசுல ஏறி டெய்லி கங்காட்டு மாதிரி குச்சி குச்சி போயிருக்கிறேன் ஏதாவது ஆயிட போகுதுன்னு போட்டி கோல நின்று சொல்றான் இது என்னது அப்படின்னா போட்டிக்கோன்னு உங்க ராசிப்படி இது பின்னால இருக்கணும்னா போட்டிக்கு வந்தா முன்னால இருக்கணும் பின்னால இருந்தா அது மாட்டுக்கோட்டான் இது சரியில்லை இதை மாத்து அதை மாத்து இதை குபேரம் பெட்ரூம் மட்டும் தான் அது யாரு சொல்லிட்டு போய் தோழி செலவோட செலவம் சொல்லு சொல்லுச்சுன்னு விட்டுட்டு இருப்பேன் பெண்களுக்கு ஸ்நேகிதி தோழி அது மாதிரி அதுல முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு இலவச இணைப்புன்னு ஒண்ணு போடுறான் என்ன முப்பத்தி ரெண்டு வகையான இனிப்புகள் முப்பத்தி ரெண்டு வகையாக சட்னி வீட்டில் அதை ட்ரை பண்ணி நம்மள உயிரெடுப்பாங்க தெரியுமா இதுங்க ஏற்கனவே வைக்கிறது நல்லா இருக்காது அன்னைக்கு என் ஒய்ஃபு ஒரு சின்னதா செவப்பா ஏதாவது வந்து என்னது இது என்ன மஷ்ரூம் என்னது அப்படின்னா மஷ்ரூம் அல்வா உனக்கு இது செய்ய தெரியாதே இல்ல அந்த இலவச இணைப்புல நடிகை நளினி சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணா அந்த அம்மா பாருங்க நடிக்கும் போது நம்மளை பதிவாங்கச்சு இப்பயும் ஆகஸ்ட் மாதம் பிறகுது இனிமேல் லைனா நம்மளுக்கு பண்டிகை வரும் பண்டிகை வருதுன்னா நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னு அர்த்தம் ரெடியா இருக்கணும் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரும் போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி என் ஒய்ஃப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா சும்மா இல்லாம நானு பலகாரம்லாம் செஞ்சுட்டேன் போய் எங்க அம்மா அப்பாவை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம்மா என்ன அவ்வளவுதான் ஏன் நல்ல நாளு போலாமேனா வந்தா ஏந்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருவதோனா அப்புறம் வழியெல்லாம் கிருஷ்ணரை திட்டினே வந்தான் அந்த இவ்வளவு பிரச்சனையும் போனா நமஸ்காரம் பண்ணா அதெல்லாம் சொன்னா செஞ்சான் நமஸ்காரம் எங்கம்மா சும்மா இருக்கலாமா நல்லாயிரு சொல்லி விட்டுட்டு இருக்கலாம் எங்கம்மா எஸ் வர்லட்சுமி இடுப்புல கை வச்சுன்னு மாமியாரும் உனக்கு அம்மா மாதிரி தான் மனசில் வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க பஞ்சு அவள் எழுந்து என்ன முறைக்கிறா முறைச்சிட்டு எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் சீடை எடுத்து வாயில போட்டு என்ன செஞ்ச சீடை என்ன படிச்சிடுக்கிறே நீ எங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் சீடை செய்யறதுக்காக சிலபஸில் இருக்கு அதை விட என்னன்னா அதை கடித்து பார்த்துட்டு நான் தான் அந்த காலத்தில் எவ்வளோ நல்லா செய்வேன் தெரியுமான்னு பொய் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் அவர் என்ன பார்க்குறாரு நான் அப்புறம் நான் நான் நான் அப்புறம் அந்த செவத்தில் இருக்கிற எங்கள் செத்து போன தாத்தா ஆயா போட்டம்லாம் வேடிக்கை பார்த்துருந்தேன் ஒன்றும் தெரியாத மாதிரி நிறைய பேர் வீட்டில் இன்னும் சீடா செய்ய தெரியாது தெரியல ஆனால் அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் எண்ணெய் ஜாஸ்தி ஆகிடுச்சி எண்ணெய் சரியாக காயலை மாவில் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போலாம் அதுக்கு தான் கடையில் விற்கிறான் பிரச்சனையே கிடையாது மேலே கிருஷ்ணர் ஸ்வீட்ஸ் போய் ஒரு பேக் ரெடிமேடாக வேணும் இப்போ கிருஷ்ணர் சுட்சா மாதிரி உட்காந்து ஒவ்வொரு வரையும் நவராத்திரி அந்த பழிக்கட்டெல்லாம் எடுத்து ரெண்டு நாள் சீயல் போட்டு அதை பெயிண்ட் அடிச்சு பொம்மை எல்லாம் வச்சு சாஸ்திரப்படி புது பொம்மை ஒன்று வாங்கி வச்சு இதை விட மேல வீட்டில நவராத்திரி ஜாக்கெட் ஒண்ணு இருக்கும் கொடுத்தது வாங்க ஒரு நூறு ஜாக்கெட் எங்க வீட்டில் அதெல்லாம் எடுத்து உதறி அயன் பண்ணி நானும் என் பையனும் வரும்ல அது மேல தெரியற மாதிரி வச்சு புதுசா வாங்கிட்டு வந்த பாலிதீன் பேப்பர்ல உள்ள போட்டு மடிச்சு வச்சு இவ்வளவு வேலையும் நம்ம செய்வோம் இவங்க நோங்காம தெருள எல்லாரையும் கொண்டு வந்துருவாங்க அது கூட பரவாயில்லங்க வரவங்க வந்தா வந்தோம் சுண்டல் சாப்பிட்டோம் வீட்டுக்கு போகணும்னு கிடையாதுங்க ஒரு அம்மா ஐம்பத்தி ரெண்டு வயசு பேரண்டி எல்லாம் எடுத்துருச்சு அது வந்து பாடுது அலை பாயுதே மூணு வருஷமா அதே பாட்டை பாடுதுங்க ஒரு வாட்யும் சரியா பாடல்க்கு ஒவ்வொரு வருஷமும் கூட்டிட்டு போறாங்க இந்த தகரத்தில் ஆணி வச்சுன மாதிரி ஒரு குரல் இதெல்லாம் விட கஷ்டம் உட்கார்ந்து பார்க்கணும் சில சமயத்தில் பெண்கள் பாருங்க நீங்க தப்பே செய்ய முடியாது அப்படி மூஞ்சி பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு தப்பு பண்ண முடியாது மாட்டிப்போம் ஒருத்தன் சாதாரண நாத்திக்கிழமை பத்து மணிக்கு எழுந்துக்கிறவன் திடீர்னு ஒரு நாத்திக்கிழமை எட்டு மணிக்கே ரெட்டி ஆயிட்டான் பேண்ட் போடுறான் ஷேவ் பண்றோம் இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு ஏதோ தப்பு பண்ண போறான்னு டை கட்டுறான் கண்ணாடி போட்டு ஷூ போடுறான் எங்கடா போறேன்றத கொஞ்சம் ஜாகிரத்தையா கேட்கணும் எங்க நாத்திக்கிழமை போறப்பட்டீங்க நம்மால பயந்துட்டான் என இந்த கேள்வி எதிர்பார்க்கல இந்த ஆம்பளை சாதாரணமா பிரச்சனைன்னு வரும்போது பேச வராது இப்ப சண்டே கூட பேச வராது தெரியுமா பெண்கள் அப்படி இல்லை இப்ப சாதாரணமா வீட்டுக்குள்ள சண்டை போட்டா கூட சண்டை ஆரம்பிச்சோன்னா ஆம்பளை கேட்பாங்க கட்சியா நீ என்ன சொல்றேன்னு சண்டே ஆரம்பிக்கல இன்னும் லாஸ்டா என்ன சொல்றான் பிகினிங்லையே ஆனா லேடிஸ் அப்படி கிடையாது அவங்க நல்லா பேசுவாங்க சண்டே ரொம்ப நல்லா பேசுவாங்க கீமு கீபி எல்லாம் வரும் அன்னைக்கு கூட நீங்கள் திட்ட ஸ்கூட்ரு எடுக்கும் போதுண்ணா நமக்கு பயமா இருக்கும் என்ன டெய்லி மனசுக்குள்ள திட்டுறோம் என்ன ஆச்சுன்னு இது எங்கண்ண போய் சொல்ல வராது தப்பு பண்ணும்போது என்ன என்ன என்ன கேட்டா இல்லை எங்க கிளம்புனே எங்க கிளம்புறீங்க என்னைய கேட்டான டே இன்னும் தானே கேட்டண்ணா நீ தானே வெளில போ போற வளர்றான் ஒண்ணு இல்லை எங்க சேர்மன் வந்து டெல்லியிலேருந்து வர்றாரு ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணும் அவளுக்கு தெரியும் போய் சொல்றாங்க டக்குன்னு அப்படின்னா விளையாட பையனை கொடுப்பான் தம்பிங்க வா தெரிய அந்த மாதிரி புரிஞ்சா கூட பக்கத்து பேச்சுக்கு போயிடுவீங்க ஆமாங்க இப்ப வீட்டுல சண்டை நடக்குதுங்க சண்டையில கோவத்துல நம்ம லூசு அப்படின்னு திட்டம் கம்பன்டாது நேரம் ராம்சாமி பையன் பொண்ணு மாதிரியா பேசுற லூசு மாதிரி பேசுற அப்படின்னு நம்ம அப்பா நல்லவரு நம்மளதான் இவரு சொல்ற ரிச்சி போங்க அப்படின்னு ஆக்சுவலா ராம்சாமி தான் பெரிய லூசு டூ வீலர் ஓட்டுறவனுக்குதான் சார் தெரியும் ஹெல்மெட் போடுறது எவ்வளோ கஷ்டம் உண்மைய கஷ்டம் கவர்மெண்ட் போட சொல்லிச்சு ஒரு விதத்தில் எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா பின்னால உட்கார் உங்க அம்மா அது சொன்னாங்க அந்த அக்கா அது சொல்லுச்சு தங்கச்சி அது சொல்லுச்சு அதுக்கு மாட்டின்னு போயிட்டே இருக்கலாம் ஹைகோர்ட் இன்னும் ஒருபடி மேலே பின்னால் உட்காடுறவங்களும் ஹெல்மெட் போடணும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான் அவன் கொண்டைகள் சேர்த்து ஒரு ஹெல்மெட்டை போட்டு நம்மால் அப்பவும் இருக்கு ரெண்டு மனைவிமார்கள் என்ன பண்ணிட்டாங்க நடந்தது ஸ்கூட்டரை பார்த்து அந்த மாதிரி இந்த மாதிரி பயனுடுச்சு நம்ம ஒய்ஃபு நம்ம கூட தான் கண்டிஷனா வருவாங்கன்ற நம்பிக்கையில கொஞ்சம் தூரம் போய் என்னங்க இந்த ரோடா போறீங்கன்னு ஒரு குரல் கேக்குது குரல் நல்லா இருக்குதே நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தா மூத்தி நல்லா இருக்குதே நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு எழுதிச்சு அந்தம்மா செல்போனை கண்டுபிடிச்சவனை கும்பிடங்க அப்புறம் இவங்க அவங்க கிட்ட பேசி அவனை வர வச்சு ரெண்டு பேரும் ரோட்லயே ஒய்ஃபை எக்ஸேஞ்ச் பண்ணாங்க இது படித்த உடனே இது படித்த உடனே என்ன பண்ண இன்னும் தெளிவாயிட்டேன் என்ன இப்ப என் ஹெல்மெட்டில் பின்னால கேபினட் சைஸ்ல என் போட்டோ ஒட்டி வச்சிருக்கேன் முன்னால பார்த்தாலும் மிஸ் ஆகாது பின்னால பார்த்தாலும் மிஸ் ஆகாது சிலது கஷ்டம் வேற ஒண்ணில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் சார் சில சமயம் ஸ்கூட்டரை விட்டுட்டு சாயங்காலத்தில் நம்ம சென்னையில் வந்து பஸ்ல போறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டைட்டாக இருக்கும் அதுவும் வீட்டில் கூட்டிட்டு போனோன்னு ரொம்ப கஷ்டம் என் ஒய்ஃபை கூட்டிட்டு போனால் அது எப்படி தெரியல இந்த பெண்களுக்கும் எப்படியும் அது சீட்டு கிடச்சிருது நம்மளுக்கு தான் இல்லை தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி டிரைவர் பக்கத்தில் நிற்க வச்சிட்டாங்க எஞ்சி சூடோடு நின்று நிறுவன் பயந்து நேர்ந்த சரியா இறங்குறாளா இல்லையா பஸ் ஸ்டாண்ட் தெரியுமோ இல்லையோ பயந்து பயந்து பயந்து ஸ்டாப்பிங் இறங்குனா ஆள காணும் இறங்கல பாரு ஹஸ்பண்ட் குரல் எது குரல் எதுன்னு தெரியல ஆக்சுவலா அது நம்ம பரிமளத்தோட பெட்டரா வந்தது அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல நம்ம பெருமளம் அப்புறம் வந்தது என்ன அதுவே நல்ல மனசு இருந்தா உட்கார்ந்த ஒண்ண தூக்கம் வந்துடும் இது ஒண்ணு கஷ்டம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார் ஒரு டூர்னா நிம்மதியாக போயிட்டு வர முடியுதா இல்லை போன மாதம் டெல்லிக்கு டூருக்கு போனேன் ஏர்போர்ட் வரையும் போனோம் ஹோட்டல் வரையும் போனோம் பிரச்சனையே கிடையாது ஹோட்டல் போய் ரூம் கீ கொடுத்தான்னு நம்ம தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் படிச்சு தொலைக்கிறோம் திடீர்னு ஞாபகம் என்ன ஹோட்டலில் போகும்போது எப்பவுமே தெளிவா இருங்க உஷாரா இருங்க ஹோட்டல் அறைகளில் நிலை கண்ணாடிகள் கட்டிலுக்கு மேலே இருந்தால் டயர்ல மேல ஏறி வர என்ன பண்ண அதுக்கு எப்படி செக் பண்ணணும் அந்த கண்ணாடியில் அடிங்க ஒளி ஊடுச்சுனா அதுல இல்லைன்னு அர்த்தம் ஒளி ஊடுருவலை மறந்துட்டா இல்லையா இது மறந்துட்ட இருந்து வந்து வாசப்பட நின்று வாட் ஆர் கம்ஸ் இங்க வந்து அவர்கிட்ட சொல்ல முடியாது ஒளி ஊடு புரியல இங்கிலீஷ் மீடியம் சரியா ஊடுருவதுக்கு இங்கிலீஷ் என்ன தெரியல தமிழ் மீடியம் எனக்கு மொழி பிரச்சனை நடக்கிறது நட வரையும் சத்தியா சார் அறுபதாயிரம் கல்யாணம் பண்ணி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நம்ம யாராவது சட்டுன்னு சொல்றோமா இல்ல தமிழ் எவ்வளவு நல்ல வார்த்தை கேட்டா கூட ஆக்டம் பார்க்கலாம் இந்த ஆவட்டம் பார்க்கலான்றது முடிஞ்சுக்காதேன்னு அர்த்தம் இப்போ என் ஒய்ஃபு தெளிவாயிட்டான் இந்த நான் உன் கேட்பேன் ஆவட்டம் பார்க்கலான்னு சொல்லக்கூடாது கேட்டா சரி பண்ணிட்டா போச்சு வேற வேற வார்த்தை இருக்கு ஊர்லேருந்து வரேன் பிஸ்கெட் பேக்கெட் பிரிக்கிறேன் ஒன்று சாப்பிட்றேன் எதிர்க்க ஒரு ஆறு வயசு பொம்பளை பிள்ளை அந்த குழந்தை என்னையே பார்த்தது இந்த குழந்தைங்க பார்வையிலேயே நமக்கு தெரியும் பிஸ்கெட் வேணும் போல இருந்துச்சு இந்த பாப்பா பிஸ்கெட் வாங்கிடுச்சு அது வாயில் வைக்க போதுங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துச்சு வந்து அந்த பாப்பாவை படாதுன்னு ஒரு அறம் இருந்துச்சு ட்ரெயினில் யாராவது எழுந்திருக்கிய ட்ரெயினில் யாராவது பிஸ்கட் கொடுத்தா சாப்பிடக்கூடாது அவனை அவங்க வந்து இன்னும் பாம்பேக்கை கூப்பிட்டு கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க வைப்பாங்கன்னு சொன்னால் இல்லையா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க நம்ப மாட்டேங்க ஜோலார்பேட்டையிலருந்து சென்ட்ரல் வரையும் அந்த பாப்பா இதை பயமாக பார்த்துது என்ன நான் அதை போய் கண்ணை குருடாக்கிறது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் சித்திரை ஒன்று தான் புத்தாண்டுன்னு இருந்தது திடீர்னு கவர்மெண்ட் மாறிச்சு ஒன்றுன்னு சொன்னாங்க நம்ம ஏதாவது சொன்னோமா இல்லை சரிங்க மறுபடியும் கவர்மெண்ட் மாறிச்சு சித்திரை ஒன்று தான் நம்ம என்ன சொன்னோம் சரிங்க நாளைக்கு வேற யாராவது கவர்மெண்ட் வந்து மாலை அமாவாசை அன்னைக்குதான் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சார் ஒரு குற்றம்ன்றது எந்த காலத்தில் நடந்தது சார் உண்மைதான் கள்ளக்காதல் இருந்தது அண்ணனை தம்பி குத்துந்து இருந்தது எல்லாம் இருந்தது தெரியல ஏன்னா அது எங்கேயும் நடந்தது பேப்பரில் வருந்ததுன்னா கூட அந்த ஏரியாவில் பத்து பேர் படிக்க தெரிஞ்சவங்க படிப்பான் ஈவன் டிவி சுமார் மாற்றம் குற்றம் நடந்தது என்ன இன்னமும் நடந்தது உடண்டா ஒரு அம்மாங்க ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா கிராஜுவேட்டி பண்டும் போட்டு முதலில் கணவனுக்காக குழவியை தூக்கினார்களாம் குழவியில் சாக மாட்டாரு அம்மையை தூக்கி போட்டார் காமிக்கிறான் சித்தரிக்கப்பட்டவனு ஒரு பொம்ளைய காமிக்கிறான் வந்து கல்லெடுக்குது என் பையன் சொல்றான் அப்பா அண்ணா நகர் சித்தி மாதிரியா கிட்டு பண்றான் எனக்கு என்ன பயனா என் உத்து பாத்து இப்ப பிரச்சனை என்ன இருக்குது என் வீட்டுல அம்மிகள் இருக்குது பயந்து என்ன அப்படின்ற கையில ஏதாவது அம்மிகள் இருக்குதான் என்ன என்ன நம்ம வீட்டு சார் இந்த சொல்வதெல்லாம் உண்மை ஐயா சொன்னாங்க நீங்க ஏன் போறீங்க எது பண்ண தயாரிப தொலைக்காட்சி அதான் ரொம்ப வருத்தம் இல்ல நல்ல தலைப்பு நல்ல ஆடியன்ஸ் நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் மீதி என்ன வீட்லய சொல்ல முடியும் ஏன்னா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் அங்கே அப்படின்வாங்க நான் எதாவது சாதாரணமாக பேசுனாலே இதெல்லாம் உங்கள் பட்டிமண்டலத்தில் வச்சுக்கங்க இங்கே பேசுறத பேசுங்கன்றாங்க சார் போன காங்கிரஸ் ஆட்சியில் கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி கடைசி ஆறு மாதம் மெட்ராஸுக்கு வந்தார் சும்மா இல்லாமல் இனிமேல வேலைக்கு எதுவும் போகாமல் வீட்லையே இந்த குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களே ஹவுஸ் ஒய்ஃபு அவங்களுக்கெல்லாம் புருஷங்காரங்க சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு போயிட்டார் நல்ல காலம் அவங்க வரல அவர் சொல்லிட்டு போனதை தந்தி பேப்பரில் போட்டான் என் ஒய்ஃபு படிச்சிட்டாங்க நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் அந்த அவசரத்தில் வந்து எங்கே பேப்பர் படிச்சிங்களான்னு நான் படித்தேன் என்னம்மா போட்டுக்குதுன்னு இல்லை வீட்டில் இருக்கிற லே ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் நீங்கள் புருஷங்க சம்பளம் தரணுமாமே சரி தந்துடலாம் போ சட்டம் வந்தால் தரலாமான்னு இல்லை தரலன்னா ஜெயிலில் போட்டுருவாங்களான்ச்சு நான் படித்தேன் அது அது இல்லை அந்த வரியே இல்லை இவ்வளோ சொல்கிறா அது இப்போ தரலன்னா என்ன சொன்னேன் சரி கொடுத்துடலானு அதுக்கு இல்லைங்க சம்மளம் கொடுத்துட்டீங்கன்னா பிஎஃப் இஎஃப் எல்லாம் பிடிப்பீங்களான்னா எனக்கு என்ன பையனா இப்போ தான் பட்டிமன்றம் போயிட்டு லேட்டாக போனால் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சுட வச்சு கொடுக்குறா அதுக்கு ஓவர் டைம் எழுதுவா போல இருக்குது சரி பரவாயில்லன்னு சொல்லி நான் சொன்னேன் சரி சட்டம் வந்தால் கொடுக்கணும் ஆனால் ஒன்றுமா சட்டம் வந்து நான் சம்பளம் கொடுத்துட்டோன்னா நீ ஸ்டாஃப் சரியா இதுவரையும் நீ சமைக்கிறத ஏதோ தர்மத்துக்கு சாப்பிட்டுக்கிற ஸ்டாஃப் ஆகி சம்பளம் கொடுத்துட்டு சாப்பாடு சரியில்லைன்னா சஸ்வன் பண்ணுவேன் என்கொயரி பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி வேறு அப்பாயிண்ட்மெண்ட் வச்சிடுவேன் பரவாயில்லையான்னு அன்னைக்கு தான் அடங்கணும் ஒரு நிமிடம் முடிச்சு எதுவாக இருந்தாலும் ஒரு ஒன்றும் இல்லைங்க எந்த வயசு பொம்பளையும் ஏமாத்திடலாம் எந்த வயசு பொம்பளையும் ஏமாத்திடலாம் அழகாக இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படியானே நம்ம போய் சொல்கிறோன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படியேதான் ஏமாந்துட்டு தான் எனக்கு இந்த கோட்டு போட்டுன்னு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லாம் கோட்டு போட்டு பேசணும்னு ஆசைங்க தெரியாமல் ஒரு கோட்டு வேற தச்சுட்டேன் தச்சு ஒரு நாள் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு போட்டு போனால் பின்னால் இருந்தால் ஒருத்தங்கு எங்கிட்ட வந்து சார் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன் நான் சரி பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பான்னு சூப்பர் சார் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நல்லா வரீங்கண்ணா நான் சொன்னேன் அட்வர்டைஸ்மெண்ட்டா எது என்ன சார் இந்த தமனா அன்சிகா கூட டான்ஸ் ஆடுவீங்களே சார் நான் ஆக்சுவலா எனக்கு ஆசைதான் ஆனா இல்லை நான் இல்லை நான் இல்லைங்க என்ன நியூ சரவணாஸ்டர் ஓனர் தானே நீங்க அன்னைக்கு கரெக்ட் நான் கோட்டை அவன் எனக்கு அடிச்சிருக்கலாம் என்ன பண்ண போறீங்க சமையல் எங்க சமையல தமிழ்நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணுமாங்க இது நாங்க அநியாயம் தமிழ்நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அதுவும் சொல்லிக் கொடுக்குறோம் ஆம்பளை இந்த ஆதித்யான்னு ஒரு இசையமைப்பாளர் தெரியுமா கெட்ட மாதிரி இருக்கு அது மளிகை கடையில் கிடைக்குமா ஹார்ட்வேர் கிடைக்குமா ஒண்ணும் புரியல என்ன சொல்ல வரீங்க ஏதாவது ஒன்னு ஒழுங்கா சொல்லுங்க சார் ஒன்னே ஒண்ணு ஒரு பொருளை விற்பதற்கு எத்தனையோ முறைகள் இருக்கிறது ஆனால் நம்மளுடைய பண்பாடை கெடுத்து அந்த பொருளை விற்றுப்பட வேண்டிய முடியுமா ஏன் போய் வாங்கி சிகப்பொழுது வரும் அப்ப ஆப் போய் அங்க தேவை அதிகம் சொல்றாங்க எட்டு போல் தேயுங்கள் எட்டு போல் தடவுங்கள் ஏய் கண்ணமா ஆர்டிஓ ஆபிஸ் ஆகு லைசன்ஸ் வாங்க ஒரு மிஷின் தெரியாம வாங்கிட்டேன் காய வச்சிருக்கிறார்கள் நேற்று நைட்டு பெட்ரோல் வேலை ஏறிடுச்சு தெரியுமா நேற்று நைட்டு பெட்ரோல் வேலை ஏறிடுச்சு சுத்துறான் ஏ நீ ரெடியா இருபது நாள் ஆகுது இன்னும் பெட்ரோல் வேலை ஏத்தலையே எப்படியும் ரெண்டு ஆமாங்க எப்படியும் ரெ ரெண்டு ரூபா ஏற்றுவானுங்களே டெய்லி நீயே எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வச்சிக்க திடீர்னு ஒரு ரூபா அறுபத்தெட்டு பைசா ஏற்றுனான்னா உனக்கு முப்பத்து ரெண்டு பைசா லாபம் ஒவ்வொருமே வரக்கூடாதுங்க சார் ஒரு ஒரு காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் வச்சுப்போமே ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபுக்கு சண்டை நினைந்தா எப்படி சமாதானம் ஆவாங்க ஹஸ்பண்ட் சாயங்காலம் வரும்போது அரை கிலோ அல்வா ரெண்டு மூணாக மல்லிப்பூ ஏற்றுனா அதெல்லாம் இப்போ முடியாது அரை கிலோ அல்வா முந்நூறுரூவா மல்லிப்பூ எண்பது ரூபாய் இவ்வளவு கீழே சிலவே இல்லாம அநியாயத்துக்கு விளம்பரம் அநியாயத்துக்கு விளம்பரம் உன்னதமானவர்கள் வாங்குவது உதயம் வேஷ்டி அப்ப வாங்காதவன் கேடு கேட்டவன் அர்த்தம் ஒரு அம்மா சொல்லுதுங்க ஆட்சி மிளகா போட்டு கொழம்பு வச்சா என் புருஷன் சுத்தி சுத்தி வருவார் பூனை இருக்கவானா ஒரு அப்ளம் விளம்பரத்தில் நாங்க ஊடகம் தப்பு சொல்லல பண்பாட சிதைக்காதீங்க அவ்வளவு பண்பாட சிதைக்காதீங்க ஒரு அம்மா எவ்வளவு நம்மள லூசுகள் ஆக்குறாங்க பாருங்க ஒரு ஒரு அம்மா நாங்கள் குடும்பத்தோடு ஊருக்கு போறோம் ஒரு வாரம் வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு அது போட்டோ அவங்க வீடு போட்டோ அட்ரஸ் முதல் கொண்டு போட்டு திருட்ட வந்து தூண் போட்டான் இந்த வாட்ஸ்அப் தொல்ல தாங்கல சார் காலைல என்ன முன்னூறு பேர் குட் மார்னிங் போடுறோம் அவன் வேற ஏதாவது இவனுங்க எல்லாருக்கும் திருப்பி நான் குட் மார்னிங் சொல்லிட்டு எப்ப ஆபீஸ் போறது இதுல என்ன குட்மார் வரி வருமான மணிகண்டன் பேசினார் மணி பேசினார் பிடிக்கும் போயிடுவது அப்துல் கலாம்னு வாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கல்ல சுவாமி விவேகானந்தர்னு வாகாண்ணா ஒரு பேப்பர்ல ஒரு போட்டிருக்குங்க ஒரு ஆளு அஞ்சு கல்யாணம் முடிச்சிட்டு ஆறாவது கல்யாணம் பண்ணிருக்கா மாட்டீங்க ஏமாத்திட்டானே அஞ்சு பொண்ணை ஏமாத்திட்டானே இவனை நான் சுடணும் நான் சொன்னேன் இது ஏன் ஏன் எதுக்கு இவ்வளவு என்ன அஞ்சு ஏமாத்திருக்கான் சமாளிக்க முடியாலிச்சு ஆளாது போயிருக்கான் பேசுறேன் வேற வழி கிடையாது நாடு நடப்படிதான் சார் சேலத்துல இருந்து ஒரு ட்ரெயின் ஓட்ட போட்டு அஞ்சு கோடி ரூபாய் எடுத்துட்டான் அஞ்சு கோடி எடுத்துட்டான் எனக்கு ரொம்ப கவலைன்னா அந்த எட்டு ஐநூறாயிரம் அவனுங்க எப்படி மாற்றி இருப்பானுங்கன்னு எடுத்துட்டான் எடுத்துட்டான் எடுத்துட்டான் டே அதை பார்க்காத அந்த ட்ரெயினில் அவன் ஓட்டை போட்டால் மாதிரி அதை பாரு என்னென்னு உண்மையிலேங்க அவன் திருட போகிறான் திருடுறவன் எந்த மாதிரி வசதியும் இல்லாமல் ஒரு ஓட்டை போடுறான் அர்ஜென்ட்டாக போன எப்போ போலீஸ் வந்து பிடிக்கும் அவன் பாருங்க அந்த ஓட்டை இன்னும் அழகுங்க தெளிவாக ஒரு பிசுடு இல்லாமல் போட்டிருக்கான் நான் எண்ணூறுபா ஒரு நாள் கூலி கொடுத்து கார்பண்டரை வீட்டுக்கு இட்டுனு வந்தால் ஏடா குடமாக பண்ணிட்டு போகிறோம் அதை அதெல்லாம் அப்படி தான் ஏன் யோகா கிளாஸ் போகிறவன்னே டென்ஷனாக போகக்கூடாதுங்க இப்போது ஒரு இப்போது கல்யாணம் ஆகுது தேனிலவுக்கு போகிறாங்க தேனிலவுக்கு போகும்போது நம்ம டிவி காரம் சும்மா இருக்க மாட்டோம் அந்த அனிமன் போன கப்புல் பின்னாலே போய் மைக் எடுத்துன்னு அந்த அது கூட பாருங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அனிமூன் போகிறாங்கல்ல ஹஸ்பண்ட்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன் அந்த ஒய்ஃப்கிட்ட தான் கேட்பான் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு எல்லா பொண்ணும் சொல்லி வச்ச மாதிரி அஜித் விஜய் சூர்யா ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்டுன்னு சொல்லவே சொல்லாது ஆனால் அதுக்காக நம்ம கோச்சிக்க கூடாது கோச்சிங்க முடியுமா சின்னம் நான் தானே சாப்பாடு போடுறேன் நீ எப்படி அஜித் பேர் ஏதோ பெருந்தன்மே நம்ம கிட்டே ஒய்ஃபாக இருக்கிறாங்க அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும் சேனலில் நடக்கிற போட்டியாலே அது ஆபத்தான்னு கேட்டால் ஆரோக்கியமானு கேட்டால் எப்போவோ ஒன்று வந்தது அது எதிர்கட்சியிலருந்து வந்து சொன்னாங்க மழை காலத்தில் வெள்ள காலத்தில் சேனல் தான் என்ன பண்ணுங்க சார் மக்களை பயமுறுத்துனாங்க தண்ணி எங்கேயோ இருக்கு இவனுங்க சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சு நானும் மொட்டை மாட்டிக்கு என் தெருவில் தண்ணியே வரல இவனுங்க காட்டின கலாட்டால் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன் அதுலேயும் மொட்டை மாதிரி போகும்போது எழுப்பு ஒய்ஃபை எழுப்பலாமா வானாமான்னு சந்தேகம் போனான்னு முடிவு பண்ணா ரெண்டு பேரும் போடுறதா தனியாக போடுறதா எத்தனை பேருக்கு டென்ஷனுங்க போனங்க ஒன்னே ஒன்னு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குங்க சென்னையில் தானே நடந்தது உங்களுக்குலாம் நல்லா லாபகம் இருக்கும் சார் போன சேனல் கேமரா எடுத்து போனான் சார் மைக் எடுத்து போனான் வெள்ளத்தில் போனான் உண்மைதான் இவன் கேள்வி என்ன தெரியுமா அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு இல்ல உங்களுக்கு உதவிக்கு யார் வந்தா அமைச்சர் வந்தாரா அவர் வந்தாரா அதிகாரி வந்தாரா இவனுக்கு எவனையாவது பிளேம் பண்ணணும் அவ்வளவுதான் சாப்பாடு போட்டாங்களா போட்டாங்க சார் இன்னும் சாப்பாடு போட்டாங்க டே வெள்ளத்தில் என்னடா சாப்பாடு போடுவான் ஹெலிகாப்டர்ல இருந்து மெனு காடா அனுப்புவான் டிக்கெட் அனுப்பு ஏதோ போட்டாலும் சாப்பிட்டான் போட்டாங்க சரி இவ்ளோ போறிய நீ பத்து பேருக்கு பண்ணு வாங்கி போனியாடா என்ன எதுலதான் போட்டின் இல்லையா இப்ப என்ன சேனல்களோட போட்டி என்ன ஆயிடுச்சு புரியாதவங்க புரிய வச்சு முட்டாளாக்கி நாசம் பண்ணி எல்லார் மனசையும் மனநோயாளி ஆக்கின்னு இருக்கு சீரியல் ஒவ்வொருத்தரையும் மனநோயாளி ஆக்கிட்டு இருக்க அதான் உண்மை நான் சீரியல் பாக்கறது இல்லை என் ஒய்ஃப பார்க்காத சொன்ன கேட்கறது இல்லை அன்னைக்கு உள்ள போறேன் ஒரு ஆள் ஒரு நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆள் நடிச்சு இருந்தாரு நம்ம வாயில வாஸ்து சரியில்லை என் ஒிட்ட சும் அப்பா மாதிரியே இருக்காரு நான் என்ன பண்ண மனைவியை குஷிப்படுத்தலான்னு உங்க அப்பா மாதிரியே இருக்கிறாருன்னு எவ்வளவு ஆகும் அப்போ எங்க அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா அந்த கேரக்டர் பைத்தியமா நடிக்குதுங்க அதுல எங்க அப்பா பைத்தியமா அப்படின்னு ஆக்சுவலா அந்த லூசு தான் அதை சொல்ல முடியாது மனநோயாளியை ஆக்கி வச்சிருக்காங்க தெய்வம் கொடுத்த வர தெரியுமா கெட்டது மறந்துடும் வாழவே முடியாது இந்த நாட்டில் உச்சம் என்ன தெரியுமா பைத்தியமாவது நீங்க காதலிச்சு ஜெயிச்சவங்களை பாருங்க பாதி பைத்தியமா சுத்துவம் உண்மையா காதலிச்சு அனுபவம் காதலிச்சி தோத்த முழு பைத்தியம் ஆயிடுவான் அன்பு என்பதின் உச்சம் ஆவது ஏதாவது சொந்த அனுபவமா திருமணம் நாங்க பாத்துக்கிறோம் நீ உடண்டா உங்கள் மனசுக்கு ஏத்தா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்ண நான் உங்களுக்கு பிடித்த மனைவியை உங்களுக்கு கட்டி வைக்கிறேன் முடியுமா சார் அப்புறம் நம்மளை பழி வாங்கறதுக்கு தானே ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வாழ்க்கை சக்கரம் அந்த மாதிரி அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாதே குடும்பத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் வரும் நிறைய பேர் அதுலேயே டென்ஷனாக சுற்றுவான் அங்கே கிளம்பும்போது என்னை எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னா நம்மளுக்கு எரிச்சல் ஜாஸ்தியாகும் ஏன்னா என் ஆஃபீஸு இங்கேருந்து இங்கே இருந்த பக்கம் மூணு கிலோமீட்டர் அவங்க ஆஃபீஸு அங்கேருந்து மூணு கிலோமீட்ரு இந்த சைடு அங்கே விட்டுட்டு நான் ஆறு கிலோமீட்ரு க்ராஸ் பண்ணி என் வேலைக்கு அது இல்லாமல் நம்ம ஆஃபீஸுக்கு போகிற டைமு நம்ம ஒரு மென்டலாக ரெடி ஆகிப்போம் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிணா ஒம்பது மணிக்கு ரீச் ஆகலான்னு எட்டு மணிக்கு சொன்னால் பரபரப்பு ஜாஸ்தியாகும் இதில் ரொம்ப கொடுமை என்னென்னா அவங்க ஆஃபீஸு கேட்லேருந்து டைம் ஆஃபீஸே ஒரு கிலோமீட்டர் கம்ப்யூட்டர் கம்பெனி நான் அன்றைக்கி எடுத்து போய் விட்றேன் விட்டுட்டு அது வெறுப்பு முதல் நாள் விட்றேன் இவன் போய் காடு பஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி வந்து அது எங்கள் சாரு அவருக்கு வணக்க சொல்லுங்கண்டு நான் எங்க யாருக்கோ வணக்க சொல்லலாம் அது என் கம்பெனி நான் மேனேஜரு சீனியர் மேனேஜரு அந்த சாதாரண ஆள் ஒரு டீம் லீட்ரு ஆனால் என் ஒய்ஃபுங்க அவன் தான் பாஸ் எங்கள் சாருங்க வணக்கம் சொல்லுங்கண்ணா வேற வழி ஒய்ஃபோட பாஸ் ஆச்சே மாணிக் சாருன்னு அவன் அதுக்குள்ள நம்ம உனக்கு சுந்திரம் ஆஃபீஸ் போலியா ஏதோ ஸ்கூல் போலியான்னு கேட்குற மாதிரி ஆஃபீஸ் போலியா டெய் வருத்தான் முதல் நாள் இருந்தது அப்புறம் மனசு ஈஸியாக ஈஸி ஆகிட்டு கவலையே இல்லை என் ஒய்ஃபு கூட்டிகிட்டு ஆஃபீஸுக்கு போகும்போது வாசலேருந்து எவனை பார்த்தாலுங்க மாணிக் சார் மாணிக் சார் மாணிக் சார் நம்ப மாட்டீங்க அன்னைக்கு வாசல்டா நம்ம வாங்கறதுங்க ரொம்ப கஷ்டம் நாங்க கேட்டது கம்பன் காவியத்தில் வந்த கதாபாத்திரம் சாமிங்கள பயம் ஆயிடுச்சு அவர் சாபங்குற போறார்க்கு அனுமன் ஜெயிக்கல உங்க வீடு பத்தி என்னதான் நினைச்சிருக்க ஒத்துமையா தான் இருப்பாங்க இது ஒரு பெரிய விஷயமா நீங்க திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க மதுரைக்கு வந்து பாருங்க தெரியும் அவரு தனியாக கோயில் கட்டிவிட்டார்கள் சீதைக்கு கோயில் கட்டிவிட்டார்கள் கோயில் கட்டுறதெல்லாம் போய் பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடும் தெரியுமா தலைவராமத்து அக்கள் ஒரு பைய வச்சு எக்ஸிபிஷன் சுத்தினுப்பான் பொண்ணுக்கு அப்பா ஈசி ஆனா பொண்ணுக்கு அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியாது உள்ள போய் கேட்டாதான் தெரியும் அவனை பத்தி சில பேர் இருக்கான் நமக்கேங்க நல்ல வேண்டதுக்கே சொல்றான் அவரா பரவாயில்லடா அவரு இருக்கா பாரு ஏ செக்ஷனு காசு வாங்கிட்டு வேலை முடிக்கணும்னு திரும்பி கொடுத்துருவாருன்றான்